அது என்றும் எல்ல அந்த பிர எல்லாம இருக்கின்ற வேதங்கள் அனைத்தும் காணாது பார்க்க மாட்டாமல் அன்று இவன் பிரமென்றும் காணாதன் காணாது அன்று அந்த சமயத்தில் இவன் பிரமமாகிறான் வேதங்கள் அனைத்தும் போதும் இதுதான் வேதங்கள் போரா சொல்லுடன் சொல்லக்கூடிய வேதங்களிடையே அந்த கடைசி பாகத்தில் சொல்லுது வேதாந்தம் மெய்யறிவு அடைந்து நின்றான் அவன் தான் தத்துவம் அடைந்தவன் அவனான் தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சங்கநாத முனிவர்களுக்கு சிவபெருமான் சொல்றார் என்று வியாசபகவான் நைவிசாரனுடைய வாசிகளாகிய சன சவணகாரி முனிவர்களுக்கு சுதந்திர தலைமையில சொல்கிறார் என்று அர்த்தம் யாவன் ஒருவன் அறிவுறுவான் தனையே கண்டு மற்றொன்றாய் மேவலின் வேறுபட காணான் விளங்க அப்பொழுது நீவில் நிலையாய் உழவனைத்தும் மாயை தானே எனக் கண்டு மேவல் அழிதான் ே விளம்பிடலாகும் அப்ப தெஞ்சா பால் சொல்றார் விவேக வைராக்கியத்தினாலே தெரிந்து கொண்ட எவனோ யாவன் ஒருவன் எந்த ஒரு அபியாசானவன் மூஷானவன் அறிவு உருவாம் தனையே கண்டு உண்மை சரி வடிவம் வெறும் அறிவா ஆனந்த வடிவம் அது சத்து வச்சித்து ஆனந்த நித்தியம் போலமா இருக்கிற வடிவம் மற்ற ஒன்றாய் மேவலின்றி வேறுபட காணான் இனி வேறுபடும் தோற்றில் என்ன அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மாயை மாயா வெறும் பொய் விளங்க அப்பொழுதும் அப்படி தன்னை தேவைய வேறு இல்லை என்று வெளியும் அந்த சமயத்திலே நாம தோற்றுக் கொண்டிருக்கிறேன் எனதான் பண்றதன் கேள்வி கேட்ட நீவு இல் நிலையாய் உலகனைத்தும் மாயைதானே எனக் கண்டு இதபாயம் நீவு இல் என்ன அர்த்தம் அது என்னையா கெடாத மாயை வெச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னா தத்துவானத்தால் அன்றி மற்றவங்க கிடாது தத்துவம் தான் கட்டுப்பாரு இருட்டு இருக்கு இருட்டு போக்குறமன்னா எந்த சாதனமும் ஆகாது வெளிச்ச ஒண்ணுதான் அந்த சாதனம் மேற்காதனம் அதுதான் மற்ற எந்த சாதனத்தான் போகாது குத்து வெட்டும் பாடமா உத்தமராத்தாள் ஓடு என்றாவோ யூடியூட்டில் போய் ஏட போறியா குத்துட்டுவான் ம் விட்டுடுவேன் அப்படிங்கிறான் தீட்டுலாம் அது அசைமா அது ஒன்று சூரிய உதவிமான வேலைக்கு வேலை கேட்கணும் என்ன தெரியாது பண்ண முடியாது நல்ல கஞ்சா வைக்கணுமே நல்லா தீட்டி பார்த்துமாலே அது போகுமா அது போய் அப்படி போல தத்துவ ஞானம் ஒன்று தான் அது விரவாதம் பிரபஞ்சத்துக்கு அது இல்லையான்னு சொன்னா இது நாசம் ஆகாது என்ன மித்தியாதி நிச்சயம் அழிஞ்சு போறதில்லை சோபாதி பிராந்தி சோடிதான் இருக்கும் இதுதான் முடிஞ்சதில்லை நீவுய நிலையாய் உலவனைத்து மாயைதானே எனக் கண்டு மேதாம் மேவல் அறிதாம் பொருந்ததற்கு அறிவு இது என்று நினைத்து வீடடைந்தான் அந்த முத்தி அடைந்தவன் எவனோ என்றே விளம்பிரலாகும் என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே என் மனிவர்களே தொன்மை கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார் பிறப்பினுள் இறப்பிமிடை துன்பமடைவண்ணாது அறப்பருவு செய்வதோர் மருந்துளதாய்வது இறப்பில் பரமாயாபிரமம் மதனை எப்பொழுது எய்து எய்தும் சிறப்புடையர் ஆன பொழுதே சிவமோ பாவீஸ்வரையில் ரெண்டாவது சாங்கிய அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது பாட்டு இதுவரைக்கும் அபியாசம் சொல்லிட்டு வர்றார் இப்போ தொடர்ந்து அபியாஸ் சொல்லிட்டு போக போகிறார் அதன் பிறகுதான் இந்த இதில் விஸ்வரூப பாவனை நாற்பத்தி நாலாம் பாட்டுலேருந்து விஸ்வரூபத்தை போய் சொல்ல போகிறார் அதை அபியாசிகளுக்கு பலவிதமாக சொல்கிறார் இது ஒரு விதம் பிறப்பினோடு இறப்பும் இடையதும் பிறப்பு பிறக்கிறது மரணமடைகிறது இடை இதற்கு இடையிலே துன்பமடைவு இப்போ இன்பம் இல்லையான்னா இன்பமும் உறுதியான துன்பம்தான் மரணமான துன்பம் அது இன்பம் போல காட்டி துன்படைக்கிறது துன்பம் அடைவு என்னது அறப்பு அறப்பறிவு செய்வது ஓர் மருந்து வளது இத்தகைய பிறப்பு இறப்புக்கிடையில துன்பமடையக்கூடிய இதெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியதும் அறப்பறிவு செய்வதோர் மிகவும் பிரிதி வைக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கு எல்லாரும் வெறுப்புதான் நோய் நிமித்தமாக பிரிய வைக்கத்தான் வேண்டியிருக்கு நோயினுடைய பலம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு மருந்தில் பிரிய வரும் நோய் பலம் குறைஞ்சால் மருந்து குறைவாதான் இருக்கும் பலம் மருந்து சாப்பிட யாரும் விரும்புறதில்லை மரும்புல கூட நோயின் தொந்தவனாலே இவரு பந்தா வருது எந்த விலை போட்டாலும் சாப்பிட தயாராக இருக்கேன் எந்த பத்தியமும் இவருக்கு தயாராக இருக்கேன் அப்படி போல அறப்பறிவு மிகவும் பிரியம் செய்யக்கூடிய ஒரு மருந்து அதுதான் விசாரம் தான் பிரதானம் சொல்லணும் ஆத்மானாத்மா விசாரம் செய்யக்கூடியதே இங்க மருந்து அது விசாரம் மனம் எந்த அளவுக்கு சம்மதிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் சித்திக்கும் இதுதான் மருந்து விசாரம் ஒன்று தான் மருந்து பத்து உபாசனை கர்மகாண்டம் இதெல்லாம் மருந்தாகாது உபாசனை ஓரளவுக்கு மேலே கொடுக்க முடிய பதிமுத்துகள் அது சர்வதுக்கு பரமந்தா பிராப்தியாக முடித்து கொடுக்காது கர்மகாண்டம் சுகத்தை கொடுக்குற மாதிரி காட்டி துக்கத்தை கொடுக்கும் ஆனால் இந்த மருந்து இருக்கு விசாரம் விசாரம் எப்படியும் மருந்து ஆத்ம நாத்மா பற்றி விசாரம் பண்றது அது மறு ஆய்வது அதாவது விசாரம் செய்வது இறப்பு பரமாய நாசமில்லாத மேலாய பிரமம் அதனை எய்தும் இது பயன் என்ன அழியாத நாசமில்லாத பிரம்மஸ்வரமே அடைவார்கள் இதுதான் பயன் இவரை விசாரணை செய்யும் கிடைக்குமா எல்லாரும் கிடைக்க யாரு கிடைக்கும் சிறப்புடையரான பொழுது பொழுது சிவமது ஆவர் பக்குவ நிலை அப்போது அப்பதான் சிறப்பு பரிபாரமான மனசுக்கு இது கிடைக்கும் சொல்ல மற்றவர்கள் கிடைக்காது அர்த்தம் சிறப்புடையரான பொழுது சிவம் அது ஆவார் அது மங்களசுரமாகிய பிரம்மஸ்வர பற்றி அடைவார்கள் ஆகவே விசாரம் செய்கிறது தான் மருந்தை அவளுடைய வேறு கிடையாது அதை விசாரம் செய்வதற்கு மன சம்மதிக்கணும் அது அந்த கண்ணுக்கு இருப்பேன் பேரும் சம்மதிக்க செய்யணுமே பக்குவம் இருந்தால் புண்ணிய சேசம் இருந்தால் தான் அர்த்தம் ஆறு பல கூடி உலகத்தலை கடற்கே வேற உண்மே உடல் விளைவே போல் பரமாய அறுவதாய பிரமதோடு ஆறு மறிவனவை அடங்கிடும் அன்றே முப்பத்தி ஏழாவது பாட்டில் சொல்றார் திருஷ்டானுபவார் ஆறு பலகூடி ஆறுதல் எத்தனை அகம இருக்கு சின்ன ஆறு பெரியாறு அதாவது மழை பெஞ்சாக்க மலையல் பக்கமா தண்ணி தேங்கிறது அது சிறிய அளவில் ஓடி வரும் அதை ஓடையன்னு பேரதுக்கு அது கொஞ்சம் நாலு பல ஓடகள் சேர்ந்தால் அவர் ஆறுன்னு பேர் அறுத்து கொண்டு போகிறதனால ஆறு தரையை அறுத்துக்கொண்டு போகும் அது அது ஆறுன்னு பேர் அரு ஆறு சம்பந்தம் அத்தகைய ஆறுகளானது பெரிய சில்லன்னு சொன்னாக்க பெரியாறுகளை கலக்கிறது தேந்திரும் பெரியாரானது காவேரி நோக்கி போது காவேரி மாதிரி இல்லை பெரியாறுகள் சமுதிக் போய்கிட்டே இருக்கும் இதுக்கு உபநதிகள்னு பேர் அதுக்கு பிரிஞ்சு போனால் கிளைநதின்னு பேர் கிழக்கு நோக்கி போனாக்கா நதிகள்னு பேர் மேற்கு நோக்கி போகிற நதிகள் அதுக்கு நததிகள்னு பேர் இந்தியாவில் நர்மது தபதி ஆகிய நதிகள் மேற்கு நோக்கி போகும் அது நதி இல்லை நகதி அன்னு பேர் வரைக்கும் இப்படி சாஸ்திரங்களை பெயர்கள் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஆறுகள் எந்த பக்கம் போனாலும் சமுதிரத்தை நோக்கி தான் போகிறது ஆறு பல கோடி கூடியிருந்தாலும் உலகத்து இந்த உலகத்தின் கண்ணு அலை கடற்கே வேறு அரை உள் அந்த அலை வீசக்கூடிய கடலுக்கே வேறு இல்லாமல் அது உப்பு தண்ணி இங்கெல்லாம் இனிப்பாக இருக்கும் கவரிதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அங்கே போன உப்பு தண்ணி ஆகும் அதோடு ஐக்கியமாகி உடனாகும் அது அதே அப்படி போன்ற விளைவே போல் இந்த தன்மை போல ஈரையில் பரமாய பரமாய் அறுவதாய பிரமத்தோடு நாசமில்லாத பெரிதாக விளங்கக்கூடிய அருவமாயிருக்கின்ற அது பிரமத்தோடு அறிவானவை வெஜானவர்கள் ஆறும் அமைதியை பெறுவார பெறுவார்கள் அடங்கிவிடும் என்று அந்த விசாரம் செய்து செய்த காரணத்தினால் முன் பாட்டு தொடர்ச்சி விசாரிச்சா ஆறு ஆறி போவான் சாந்தமடைவான் அர்த்தம் இந்த ஜீவர்கள் அதில் அமைதியடைவார்கள் ஆறுகள் எப்படி உலகத்தில் எந்த ஒரு போனாலும் கூட அந்த சமுதிரத்தை நோக்கிச் சேர்ந்து சமுதிரத்தோடு சமுதிரமாக மாறிக்கொண்டு விடுகிறது அமைதி அடைகிறதோ அப்படி போல பல்வேறுபட்ட ஜோளாக இருந்தாலும் கூட ஆத்மிசாரம் செய்கிற காரணத்தினால அந்த பரம்பொருளாகி பிரம்மத்தோடு அமைதியடைந்து ஏகத்தடைவார்கள் ஆகவே இப்படி ஒரு திஷ்டன்னு சொல்லி மூச்சு கலப்பி விளக்கம் சொல்றார் ஆவலால் எல்லாம் அறிவே வேறொன்று ஓ அதிவிட கண்டனில்லை உள்ள பேரறிவை நீக்கி ஏவமாம் வந்த மூடி உலகமும் இலையே பார்க்கில் ஆரியாம் அறிவை மூடி அறியாமை மயக்குமன்றே முப்பத்தெட்டாவது சொல்றார் அவளால் மேலே சொல்லப்பட்ட இந்த விளக்கத்தின் பிரகாரமாக எல்லாமாகி நின்றது அறிவே இந்த ஈரோடு பதினாலு லோகங்களையும் அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த அறிவாகிய பிரம்ம்தான் வேறு ஒன்று ஓதிடக் கண்டதில்லை இதற்கு மாறாக ஒரு வசதி இருக்கிறது சொல்லத்துக்கு சுருதிக்கு கிடையாது உள்ள பேரறிவை நீக்கி சத்தியமாக இருக்கின்ற அந்த பெரிய அகண்ட சச்சியானந்த நீக்கிவிட்டால் ஏதமாம் பந்தமோடி உலகமும் இல்லையே அதை நீக்கின பிறகு குற்றப்படுத்திய பந்தம் பொருந்திய ஜுவலும் இல்லை அந்த பிரம்மஸ்வரத்தின் பிற திம்மங்கள் தான் ஒரே பரபரமும் மாயை சம்பந்தம் இல்லாத சமயத்தில் சுத்தபுரம் என்றும் மாயை சம்பந்தத்தோடு எழும்போது ஈஸ்வரன் என்றும் அவத்தியாசம் வரும்போது ஜுவல் என்றும் சொல்லப்படும் அதனுடைய அந்த மன அந்த தமோ குணமான மாயின் அம்சமாகிய தமூகம் நெஞ்சு இருக்கு அது பரிணாமடையும் போது இந்த பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாகவும் சைரீரங்களாகவும் பரிணாம ஆகவே பிரம்ம சன்னிதானத்தில் இதை சேட்டை உள்ளதே ஒழிய இதே சுதந்திரம் கிடையாது பிரம்மத்துக்கு எந்த விதமான அது உரமானது மாறிகள் சம்மந்தப்படுதுன்னு சொன்னால் அது பரிதில்லம் தான் சம்மந்தப்படுது வழி அது ஒன்றும் சம்மந்தப்படுறதில்லை அது பிரதிபத்துக்குத்தான் விவகாரம் கிடையாது பிரும்பத்துக்கு எந்த விவகாரம் கிடையாது அது பிரதிபம் எப்படி விவகாரம் பண்ணுது இந்த பரிணாமத்தை வைத்துக்கொண்டு அது விளக்கம் பெறுது அதாவது இஷ்டத்துக்கு செய்யுது அது இஷ்டத்துக்கு எப்படி செய்யுதுன்னு சொன்ன இந்த பரபிரமஸ்வரூபமானது அதனுடைய பிரதிம்பம் ஆய்வோடு சம்பந்தப்பட்டாக அப்போது அந்த சரோஜ உபாதிக்கு விளக்கம் ஏற்படுது இது ஜடம் ஜடமாகிய இந்த மாயைக்கு சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் இல்லாவினால அது எந்த விஷயம் வேறு பொருளும் அது தனித்தானே செய்து கொள்ள முடியாது இருந்தாலும் பிரம்ம சன்னிதானத்தினாலே அதற்கு ஒரு சுதந்திரம் உண்டாகிறது என்ன சுதந்திரம் பரிணாம அடையக்கூடிய ஓகுதி ஒன்று மற்றொன்றா மாறக்கூடிய ஓகுதி அது ஏற்படுவான் அப்படி ஏற்பட்ட ஒன்று அது ஏதாவது ஒரு மாறுதல் அடைந்தே அழுதுகிட்டே இருக்கும் அதைத்தான் ஈஸ்வரன் ஒழுங்குபடுத்துகிறார் ஒழுங்குபடுத்தி ஈரல் பதினாலு லோகங்களாகவும் எழுத பிறப்பாகவும் எண்பத்தி நாலு ஜீவபேதங்களாகவும் மாற்றி அமைக்கிறார் அந்த மாற்றி அமைக்கப்பட்ட ஜீவர்கள் அவித்தையில் பிரதிபிக்கிற காரணத்தினாலே பந்தமுடையவளாக இருக்கிறார்கள் அது பந்தமுடையவர்களை நீக்குவதற்காக ஈஸ்வரன் கருணையினாலே கர்ம பக்தி ஞானம் என்ற சாஸ்திரங்களை செய்து அவர்களுக்கு கொடுக்கிறார் அதை ஒரு சில பக்குவிகள் உணர்ந்து மாணவர்களாகி அனுபவத்தில் கண்ட பிறகு அவர்கள் பரம்பரையாக குரு சிச பரவ உண்டாக்கி அதன் மூலமாக அந்த பிற்பட்டவர்களுக்கும் பந்தத்தின் ஈடுபவர்கிறார் யார் இந்த பந்தத்தில் ஈடுபட விருப்பம் அடைகிறார்களோ அவர்கள் விருப்பம் இருந்து ஈடுபடலாம் மற்றவர்கள் கிடையாது முன்பாடு சொன்ன மாதிரி பக்குவருதோ வர முடியும் அப்படி ஏன் சில பேர் பக்குவம் இருக்காங்கன்னு சொன்னாக்க அது மாயா அவ்வளோதான் இடம் கொடுக்குது அவ்வளோதான் அதை தாண்டி வர்றதுக்கு சாமர்த்தியம் ஜீவனை முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாத அறியாமையானது மயக்கத்தான் செய்யும் அது சுகமில்லாவிட்ட சுகத்தை காட்டதான் செய்யும் அது இருந்து தப்பி வரணும்னா ஈஸ்வரன் அலங்கரகத்தினாலதான் வரலாமியா இல்லை முடிய முடியாது அதனால இந்த மாயக்கு ஒரு பலனாமதோ சுதந்திரம் முடியும் வேற சொந்தம் கிடையாது ஆனால் என்ன வேற ஒன்றும் இல்லை நிஷ்காம பண்ணியும் செய்யணும் பலன் கருதாமல் செஞ்சாக்கா அந்த மனசான் பயிபாக அடைந்துருது பலன் கருதாம செய்ய அந்த மனசு சம்மதிக்கிறது இல்லை இதுவும் முயற்சி பண்றதில்லை அதான் தடைமாடி போறது காரணம் அவ்வளோதான் கர்மத்தை செய்யணும் கர்மோட தியாகம் பண்ணணும் புண்ணிய கர்மா இருக்கணும் புண்ணிய தரம் அர்ப்பணம் பண்ணணும் அந்த தைரியம் இருக்கிறது இல்லை ஈஸ்வன் கொடுத்தா நாம் என்ன பண்ணுறது இப்போ நம்ம சாப்பாடு வேணுமா இல்லையா அந்த ஒரு மயக்கம் தான் அவங்கள கீழ்நிலை தழுறது புண்ணியம் செய்ய புண்ணிய தீசார்பணம் பண்ணணும்னாக்கா பயப்படுறாங்க நாம் புண்ணிஞ்சு அவருக்கு என்ன கொடுக்காது அவருக்கு இல்லையா அவர் என்ன பண்ணி கிடக்காதா நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க செஞ்ச உனக்குலாவும் அவருக்கு என்ன பண்ணுவோம்னு கிடக்கல கோயில் உண்டை கட்டி சாப்பிடுதா அந்த சாமியெல்லாம் பிழைக்குதான் ஒரு சாதம் போடுறாங்க இது போய் சாப்பிடு பிழைக்குதா எதுவும் பழைக்காத இல்லைன்னா பிழைக்காத அது இவன் நன்மடையதான் காட்டுறான் சரி நன்மடைன்னு இவன் உத்தரவை கொடுக்குறாரு அவர் அவ்வளோதான் இவன் இசாக பண்ண இவனுக்கு அதக்கள் சுற்றி வேலை ஞானத்துக்கு உண்டா ஏது பண்ணுறார் பண்ணு என்ன தூக்கப்பட பந்த பின்னாடி அவ்வளோதான் எவ்வளோ தூரம் அந்த மயின் மயக்கம் இருக்கு பாருங்கள் ஈஸ்வர்ப்பணம்னா அப்படியே பயப்படுறாங்க என்ன ஈஸ்வரன் கொடுத்துக்கலா அப்படிங்கிறாங்க கொடுத்துட்டாங்க நம்ம ஒண்ணும் இல்லாமல் போகுங்க ஒண்ணும் உங்க பொடிச்சாவி சாமன் உங்க பேருக்கு இருக்க வேண்டியதுதான் பாவனம் மாத்திரம் இல்லை எல்லாவுங்க ஈஸ்வன் பேருக்க எழுதி சகலமும் உங்க பேருக்கு ஏற்கலாம் என்ன பாவனை மட்டும் ஈஸ்வரது அவளுடைய பிரதிமையா இருந்து நான் செய்கிறேன் பெரிய முதலாளிக்கு மேனேஜராக இருந்த காரியம் பார்க்கறமா நான் செய்கிறேன் ஈஸ்வரை செய்கிறேன் ஏமாத்த பயம் இருக்கணும் முதலாளி ஏமாத்தினா கூட இருக்கு பிற்காலத்துல இதை அப்படியே கொடுப்பாரு இவ்வளவுதான் இதை செய்வதற்கு மனசு சம்மதிக்கிறது இல்லை மக்கள் அதான் கூட்டம் அதிகமா எடுக்கிறதுக்கு இருக்கு அவங்க தப்பிச்சு அதனால ஆதியாம் அறிவை மூடி அறியாமை மயக்கம் என்றே நார் அதான் மயக்கம் இத்தகைய மயக்கத்திலிருந்து விடு பண்ணம் சொன்னாங்க வேணும் பாடு பண்ணலாம் பக்தி மார்க்கம் இருந்தால் தான் முடியும் என்பது கருத்து வண்ண உரைத்த ஞானம் அமலமாய் முன்னிதாயே மெய்வண்ணதிகாரமின்றி வேறொன்றோடு அணிதலின்றி மைவண்ண விருத்தி இன்றி வளரவலே யாயே நிற்கும் இவ்வண்ணம அல்லாதெல்லாம் இருளை அறிவாம் என்றே முப்பத்தொன்பதாம் பாட்டில் சொல்றார் அவ்வண்ணம் உரைத்த ஞானம் மிக சொல்லப்பட்ட அந்த ஞானமானது அமலமாம் அது மிக சூட்சம் குற்றமில்லாது நுண்ணிதாகி மிக சூட்சமாயிருக்கிறது மெய் வண்ண விகாரம் இன்றி இந்த அநேகமான வர்ணங்கள் அடையக்கூடிய மாறு அடையக்கூடிய விகாரங்கள் இல்லாமல் நிர்விகாரியாகும் வேறென்றோடு அணைதல் என்றும் இது நாமரூப் பிரபஞ்சத்திலே சம்பந்தப்படாமல் மைவண்ண விருத்தி இன்றி மயக்கம் மயக்கம் செய்யக்கூடிய அந்த மாயா விருத்திகள் இருந்து விடுபட்டு வளர் ஒளி ஆகியே நிற்கும் அது எப்படி இருக்கு விருதியாகக்கூடிய ஞானமாகவே இருக்கும் இவ்வண்ணம் அல்லாது இந்த பிரகாரம் இல்லாமல் அது எதிரொலியாக இருப்பதெல்லாம் இருளை அறிவாம் என்று சம்பந்தமான அறிவா ஒளியா ஞான சம்பந்த அறிவு ஆகவே அதனாலே இருளை அறிவாம் இந்த இருள் இன்று விடுபட முடியாத அத்தனை இருட்டி முடியும் என்று சொல்லிய மணிகாலுங்குறைத்தோ காந்தசாரம் சாங்கிய ஞானம் என்று சாற்றிடும் தன்மையாகும் இங்கினி யோகமாவோ து என்று விடயமெல்லாம் நீங்கையோ என்றனோடும் நிலைபொறா நிறல் சித்தம் இதுவரைக்கும் விசாரமாக சொன்னேன் இப்ப யோகமாக கொஞ்சம் சொல்றேன் ஒன்னு ரெண்டு ஒரு மூணு பாட்டில் யோகம் சொல்றேன் அப்படின்னு சொல்றார் அது எப்படி சொன்ன ஓங்கியோ முனிகால் மிக மேம்பட்டவர்கள் நிசாமுனியம் நிசா பாடம் மேம்பட்டவர்கள் மனசிலர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட முனிவர்களே உங்களுக்கு உரைத்த வேகாந்த சாரம் இதுவரைக்கும் நாம் சொல்லப்பட்டது வேகாந்த தாற்பயம் கருத்துக்கள் சாங்கிய ஞானம் என்றே சாட்சியிடும் தன்மையாகும் இது சாங்கிய யோகம் சொல்லப்படும் விசாரம் விசார மார்க்கானது ரெண்டு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு விசார மார்க்கம் யோக மார்க்கம் என்று இதோடு யோகம்தான் இது விசால யோகம் அது அட்டாங்க யோகம் சொல்லப்படும் இது ரெண்டு என்ன ரெண்டுமே ஒரே ஞானத்துக்கு சாதனங்களை ஒழிய தனித்தனியாக ஞானங்கள் கொடுக்கிறது இல்லை மதராஸ் சொன்னா ரயில்லையும் போகலாம் பஸ்லையும் போலாம் விமானத்திலையும் போகலாம் செவரிக்கு போகல அது நடந்த கூட போகலாம் சேர்க்கலையும் போகலாம் போலாம் அப்படி போல அது ஊர் ஒன்று அதுபோல் இங்கேயும் பிரம்மசரபத்தை அடையிறதுக்கு பிரதானமாக ரெண்டு மார்க்கம் கொடுத்துருக்காங்க அது விசார மார்க்கா அதிகம் சில சில சமயங்களில் யோக மார்க்கமும் இருக்கு அது நான் கொஞ்சம் சொல்கிறேன்னு அதனால அந்த இங்கு இனி யோகமாவது இப்போ சொல்லப்பட்ட விசார மார்க்கம் போக இனிமேல் சொல்லக்கூடிய யோக மார்க்கம்னு சொல்லது என்னன்னா ீ உடயமெல்லாம் நீங்கியே சிறிது கூட விஷயத்தில் பட்டு இல்லாமல் அந்த மனதுக்கு விடுபாடு செய்யணும் என்றனோடும் நிலைவர நிற்றல் சுத்தம் அப்போது ஐஷா செய்யணுமா என்னோடு அது கூடி நிலை பெற்றிருக்கும் ஆகவே இந்த மார்க்கத்திலையும் விடுதல்தான் தாற்பரியம் பட்டுக்கள் விட்டாதான் ரெண்டு மார்க்கமும் பயன்படும் ஆசாபாசம் உள்ளதுக்கு ரெண்டு மார்க்கும் பயன்படாது அப்படிங்கிறார் அதனாலே இந்த எண்டனோடு நிலைபெற நிறம் முடிவு என்று நாற்பது சொல்லி உடல் ரெண்டு மூணு பாட்டில் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார் யோகம் செய்ய ஞானம் உலதாகும் அதனாலேதோகம் அது அதுவே செய்யலு சோகம் முழு பயனாமவை போகம் முழுதெல்லாம் புனர்கின்ற அணிவனியாம் சொல்றார் யோகம் செய்வ அஷ்டாங்க யோகம் அத ராஜயோகம் சொல்றதுதான் யமன் நியமம் ஆசன பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதிடா எட்டு உறுப்புகள் எண்ணுறுப்பு சேர்க்கின பெரு அல்லது அடயோகம் செய்யலாம் அடையோகம்னா மனதை அடம்பிடிச்சு பலுகட்டாயமாக அடக்கிறது இது சிறு சிறுதாக அடிக்கிறது அப்புறம் பிராணாயாமம் மூச்சு ஒழுங்குபடுத்தி செய்யும் போது அந்த மனசு நின்று போயிடும் இது பிராணாயோகம் அதுவும் செய்யலாம் இந்த மார்க்கங்களில் இதெல்லாம் யோக மார்க்கம்னு பேர் இப்படிப்பட்ட யோகம் செய்ய ஞானம் உழவாகும் தத்துவம் உண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் யோக மார்க்கத்தில் தீவிரமாக செஞ்சாலும் கூட விசாரம் பண்ண அங்கீகம் இங்க விசார மார்க்கு எல்லா அங்கங்கள்னு சொன்ன சிறனமான நித்தியாசனம் இதுதான் மூன்று பிரதானம் அக்கடைசியில் தத்வத்து வம்பது விசாரம் இங்கு விசாரம் தான் கடைசி அதே எல்லா யோகங்களும் செஞ்சாலும் கூட அ துவது விசாரம் பண்ணியவன் தத் அகம்பராசி விசாரம் பண்ணியவன் அருஷ்மி தத்வசி விசாரம் பண்ணியவன் கடைசியில ஒன்னதானு சொன்னாக்கம் நித்தியாசனம் செய்வதில் நாள்படாகும் எல்லாம் புணர்ச்சி புனருகின்றான் இவனேயாம் என்றார் செவ்வ அந்த பவனம் வந்துடும் போறாம வராது அடுத்தவனுக்கு போக அனுப்புகிறாங்க நமக்கு இல்லையே இல்லையானு பரம் வராது சுகம் ஆத்மான சுகம் அந்த ஆத்மான சுகத்தை அவரை அறியாமையினால விஷயங்கள் இந்திரங்கள் மூலமாக அனுமிக்கிறாங்க அறியாமல் ஆத்மானதுதான் எந்த மாதிரி சந்தேகம் படப்படாது அப்படின்னு தத்துவம் சந்தேகம் வரைஞ்சா ஞானி ஆக மாட்டான் அந்த சுகமானது ஆத்மா தேர்வு கிடையாது எல்லாருக்கும் ஐசானி சண்டையே தான் அப்படி இருக்கும் போது ஆ விஷயங்களுக்கு வந்ததாக நினைக்கிறது எவ்வளவு அறியாமை அஞ்ஞானம் என்று ஞானி சாமதி அடையலாம் அதனால தான் சர்வகாமபத்தி எல்லாமே அடைந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுது செய்து பெறுவார் அவர் பயனை வேதம் இளஞானந்தனை அறிவோர் பெறவி பணம் ஒன்றா இடல் கண்டே போதம் ஒரு பரமாகிய பொருள் கண்டது புணர்வார் மீண்டும் சொல்றார் யாதோன்றினை யோகம் செய்து பெறுவார் எந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தை யோக மார்க்கத்தினாலே அவர் அப்படிப்பட்ட யோகிகள் பயனை பேதம் இள ஞானந்தனை அறிவோர் அவர் பயன் எப்படி இருக்கு வேகமில்லாத ஞானந்தனை அறிவார்கள் பெரு இசைவார் அதைத்தான் அடைவார்கள் ஏதம் இளவாகும் மனம் குற்றம் எந்தவிதமான குற்றம் அவர்கள் இல்லை இந்த பிரகாரமாக ஒன்றாவிடல் கண்டே ஏகவசு என்றே பார்த்து போதம் ஒரு பரமாகிய பொருள் கண்டு அது உணர்வார் ஞானுடையுமா இருக்கின்ற அந்த பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய வசுவை பார்த்து அதுபோல சம்பந்தப்பட்டே இருப்பார்கள் ஒழிய பிரிந்திருக்க மாட்டார்கள் இதுதான் யோக மார்கத்தில் அவர் தான் யோகம் செய்தேன் என்றொன்று கைவிட்டே விட விடயம் என் விடயமே மோகம் செலவிடுமானவர் முடிவில் விடற்ார் சோகம் மொழி வைக்கும் பறவை தார் தமிழடைவார் ஆகம் அறை முழுதும் மதுதனை நாற்பத்தி மூன்றாவது பாட்டு ஆகிய இந்த நாற்பத்தோ நாற்பது நாற்பத்தி மூணு பாட்டு யோகத்தை சொல்லி முடிக்கிறார் யோகம் செய்து இந்த மாதிரி அவர்களுக்கு எந்த விதமான யோகம் கை வருதோ அடயோகம் அல்லது ராஜயோகம் அல்லது பிராணயோகம் எதில் கை வருதோ அவர்கள் அது யோகத்திலே நின்று ஒன்று ஏகபாவன அர்த்தம் ஏக பாவனையை கொண்டு கைவிட்டே விடயம் விஷயங்கள் எல்லாம் கைவிட்டுருவாங்க அது நிச்சயம் வராது விடயம் கைவிட்டே மேம் யோகம் செய்ய விழுமால் அவர் அப்படி இருக்கிற விஷய விஷயங்கள் மேல் கைவிட்டே இருப்பார்கள் ஆனால் அதில் அபியாசம் வெற்றி பெறாதவர்களுக்காங்களேன் மோகம் செல விழும் மயக்கம் இருக்கு அவர்களுக்கு யோக மரத்தில் போக விடாமல் தடுக்கும் விழும் விழுமால் அவர் முடிவில் நிழல் வருவார் அவர்களுக்கு என்ன பலன் துக்கம்தான் துக்கத்தை அடைவார்கள் சோகம் ஒழிவுக்கும் பரமெய்தால் துக்கத்தை சதுக்கு பரமானந்தா பராத கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைய மாட்டார்கள் தமிழை அடையார் ஆத்மஸ்வரூபத்தை உணரமாட்டார்கள் நானா சொல்றேன் ஆகம் ஆகமங்களும் இப்ப சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வேதாகமங்களுடைய கருத்து இரண்டு கருத்து மட்டுமல்ல நான் தான் வேதம் பண்ணுவேன் இருந்தாலும் அது பிரத்யமாக சொல்லக்கூடியது அதுதான் அதை பயன்படுத்திய முன்கள் இருக்கிறார்கள் குரு சித்திய பரம்பரை ஒன்று அதனால இந்த யோகத்தின் மூலமாக அடைந்தவர்கள் முத்தியை பெற்று பெறுவார்கள் அதிலிருந்து அதுக்கு என்ன பலனும் முழுதும் ஆசை விட்டன விஷயங்கள் மேலே இருக்கிற ஆசை முழுதும் விட்டவளாக இருக்கணும் அதுதான் சொல்ற ஒன்று ஏகபாவனை கொள்ளணும் கைவிட்டே விடயம் கைவிட்டே இருக்கணும் விடயம் மேல இருக்க அந்த விடயம் மேலே ஆசிரியர் கூட அல்லது கொஞ்சம் அதிர்ச்சி மயக்கம் இருக்குன்னு அர்த்தம் அவர்களுக்கு இந்த ஞானம் கிட்ட அவர்கள் துக்கத்தை அடையணும் என்று நான் மட்டும் சொல்லவில்லை வேத ஆழமங்களும் சொல்லுகின்றன இந்த பாட்டில் இந்த மூன்று பாடல்கள் யோகமாக சொல்லிவிடுகிறார் இதைத்தான் பைரக தீபத்தில் சாந்தனி சுவாமிகள் சொல்ற்கம் ஞான மருக்கு விளக்கம் சொல்லி கடைசியில ஆசை உள்ள முடியாது முடிக்கிறார் யோக சாதனையால் இருபத்தி ஏழாம் பாட்டு வைரக தீபத்தில் யோக சாதனையால் வாதனை கரண கொழியும் அவ்வியோகமும் இருமைத்து ஆகுமே கிரியே ஞானம் என் பேதத்து தொழில் யோகம் யோகமாம்பொருள் தேர்ந்தது சுற்றி ரத்தல் மற்ற திருவகைக்கும் போக வேண்டிடும் ஐம்புலன்களும் இறந்து அப்புறனவா ஒழித்தலார் போமே யோக சாதனையால் வாசனை கரனுக்கு ஒழியும் யோக சாதனை என்ன வாசனை இருக்கேன் உற்பது வாசனை அனுப்புது வாசனை பிரிவு அனுற்பத்த வாசனைகளை ஒழிக்கிறது யோக சாதனை தான் கஷாயம் சொல்லுவான் யோக சாதனையால் வாதனை கரனுக்கு ஒழியும் அவ் யோகமும் இருவகைத்து ரெண்டு பிரிவுன்னார் என்ன பிரிவு ஆகுமே கிரியை ஞானம் கிரியைதான் யோக மார்க்கம் சொல்றது ஞான மார்க்கம் சொல்றதுதான் விசாரமார்க்கிறது கிரியை ஞானம் என்று பேதத்து அது என்னையுன்னு சொல்றது சொன்ன ஆதனாதிய தொழில் யோகம் அதுதான் யம நியமன ஆசன பிராணாயாமம் பிரத்யாகாரம் தான தியானம் சமாஜம் சொல்லக்கூடியது விசாரமார்க்கு ஏகமாம் பொருள் தேர்ந்து ஒரு பிரம்மந்தா இருக்கிற வேறு கிடையாது என்று சிறுவனத்தினாலே நிச்சயத்தை அது இது எனும் மன நித்தியாசனத்தினால அந்த பொருள் இந்த பொருள் என்று நீக்கி சுற்றி இறத்தல் அதுதான் ஞான மார்க்கம் இதுதான் அது கிரியை அஷ்டான யோகம் இது அதிஷ்டான சேதம் ஒன்றுதான் இருக்கிற வழிய நானாயுதமான பொருட்கள் மித்தை மகன் காரியம் என்று நிச்சயம் பண்றது சரி ரெண்டு சொல்லியாச்சு என்ன அடிப்படை என்னான்னு சிஷியன் கேட்குறேன் அது மற்ற அது இருவகைக்கும் மேல சொல்லப்பட்ட ரெண்டு மார்க்களுக்கும் என்ன இருக்கணும் லன்களும் இறந்து போக வேண்டும் ஐந்து புலன்கள் ஸ்ரோத்திர தொக்கு சட்சி சிக்கி ஆக்கிரான்னு சொல்லப்பட்டிருக்க இந்த அஞ்சு விவகாரங்களும் இன்னும் போயிடும் ரெண்டுக்குமே சரி அஞ்சு வாரம் நிற்கிறது எப்போன்னு சொன்னாக்க அப்புலன்கள் நிற்கணும்னு சொன்னால் அவா வடித்தலால் போவேண்டார் ஆசை இல்லாத போகும் கடைசி இல்லாத முடியல அஞ்சு இந்திரியங்களே ஒடுக்கணும் ஒடுக்கிறது என்னையா அஞ்சு உலக இருக்க ஒடுங்க ரெண்டு மார்க்கும் சித்திக்காது எப்படி சொல்லுங்க ரெண்டு மார்க்க ஒடுங்க இந்திரி ஓடுங்க ஆசை நிக்கும் யாரும் வழியே கிடையாட்டார் ரெண்டுக்கும் அதனால தான் இந்த தீபத்தில் சாந்தினி சார் அழகா சொல்லியிருக்காரு இப்படி நாற்பத்தி நாலாவது பாட்டில் இருந்து இருக்கிறேன் என்ற விஸ்வரூப அத்தியாயம் இப்போது ஐம்பத்தி அஞ்சு பாட்டு வரைக்கும் செய்ய செய்யும் இறைவனாமேசன் என்று எம்பையால் வீரர்கள் கண்டி சிறையும் திகழ் தருவொழியும் நானே ஸ்ரீஈஸ்வரகிலே இரண்டாவது சாகியோபத்தியாயம் இப்ப நாற்பத்தி நாலாவது பாட்டு மூத்த ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் சென்ற பாடல் வரைக்கும் அந்த பிரம்ம நிலையையும் அதை வளர்ந்தவர்களுடைய நிலையும் உணவு நிலையும் சொல்ல சொல்லிட்டு ஆற்றல் நீதியாக இருக்கிறது என்பதையும் காட்டினார் இப்போது சில பாடல்களில் இஸ்ரோ சொல்லி அந்த இஸ்ரோ பரணையை நடந்த ஞானிகள் வித்யாவித்தடையும் நிலையை பற்றியும் சொல்லி முடிக்கிறார் இப்போது சொல்கிறார் என்னை காலப்புறனமாக அறையும் அவ்வியத்தம் வேதையில் சொல்லப்பட்ட அவ்வியத்தம் என்றும் சொல்லப்படும் வெளிப்படாமல் அர்த்தம் ஜீவன் ஜீவன் என்றும் சொல்லப்படும் ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா ஜீவர்களுக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஜீவன் என்றும் நீ சொல்கிற பெயருண்டு மாயையால் அகிலம் செய்ய செய்யும் இறைவனாம் ஈசன் என்றும் மாயத்தை வசப்படுத்தி உலகம் முழுவதும் திருடி சம்மாரி திரோதம் செய்யக்கூடிய இறைவனாம் ஈசன் காலபுரமாக ஈசன் என்றும் என்னை சொல்வார்கள் மறைகள் முறைமையால் உயிர்களுக்கு எல்லாம் ஆகிய இந்த வேதங்கள் எல்லாம் முறைமையால் கிரவமாக இவர்களுக்கு எல்லாம் தனு கண்ணண போன போகங்களும் சொல்லக்கூடிய அனைத்தும் ஆகிய முழுகம் கண்டே இம்முழியும் செய்யக்கூடியவன் நான் தான் அப்படி இருக்கும்போது சிறை இறந்து ஓங்கி எங்கும் திகழ்தோறும் ஒழியும் நானே சிறை என்று சொன்ன கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம் அப்படி எந்த இதுக்கும் நான் கட்டுப்படாதவன் அதோட ஓங்கி யாவகமாகி விரிவடைந்து எங்கும் திகழ்தரும் விலகி கொண்டிருக்கின்ற ஒளியும் நானே ஒளி என்று சொன்னாக்க அறிவொளி ஞான பிரகாசம் நான் இருக்கிறேன் ஆகவே ஒரு பரபரவமே மயோர் சம்பந்தப்படாமல் இருக்கும்போது சுத்தபிரமும் சொல்லப்படும் எந்த கிரிக்கையும் அது மாயோடு சம்மந்தப்படும் போது காலப்புறம் சொல்லப்படும் அதுவே காரிசரங்களாகிய பிரமசூத்ரா முதலான சைவங்களோடு சம்மந்தப்படும் போது போடும்போது காரிபுரமும் அவர்களுக்கு விவகாரங்கள் உண்டு காலப்புரமத்துக்கு என்ன விவகாரம்னா பிரேரணமன்றம் அதாவது உலகத்தில் எந்த இடத்துல எந்த வடிவத்தை வைத்து வணங்கினாலும் கூட அதுக்கு அனுபவம் வணக்கம் தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவது காரிபுரம் மூலமாக செய்கிறது இதுபோல் வைத்து கொண்டால் ஒருவன் நம்ம ஒரு பொருள் கேட்கிறான் அதை காதல் கேட்டு சரி கொடுப்போம் நிச்சயம் பண்ணும்போது கை மூலமாக தான் கொடுக்கணும் வழியாக அந்த மனசு நிச்சயமான மனசை கொடுக்க முடியாது சங்கல்பம் விகல்பம் செய்யறது தான் மனசு கே அதை ஜீவன் அங்கிருந்து கொண்டு உத்தரவு போடுறான் அது கை கொடுக்கும் வாங்கும்போது கை வாங்கும் ஜீவன் நேரடியாக வாங்க முடியாது பேசும்போது வாய் மூலம் தான் பேசணும் வழியா ஜீவனால் பேச முடியாது இப்படி இந்த உடம்பில் கரிகன்னு மூலமாக விவாதம் நடக்க ஜீவனுக்கு கருகை இல்லைன்னா இவ்வாரம் கிடையாது ஆனால் சங்கல்பம் செய்வதே ஜீவன் தான் அதுபோல் ஈஸ்வரன் சங்கல்பன்றது தான் சங்கல்பம் செய்யும் போது அதை செயல்படுத்தும் போது ஒரு வடிவம் செயல்படுத்தணும் எப்படி கைங்கிற ஒரு வடிவம் காதுங்கிற ஒரு வடிவம் தான் தாங்கி தான் இவ்வாறு செய்யணும் அதான் காரியப்பிரமும் பேர் மாயா காரிய இஷ்ட சேதனும் பேர் அப்போ அது அவருக்கு அண்ணியமாக இருக்கா அவர்தான் அவர்தான் இவ்வளோ நமக்கு அன்னியமாக கையும் கால மூக்கெல்லாம் கிடையாது நமக்கு அண்ணிமாதான் இருக்கு அது மூலமாக விவகாரம் பண்ணுறோம் அப்படி போல் காரிப்பிரமங்கள் மூலமாக அவர் செயல்படுகிறார் அப்போ உலகத்தில் வணங்குறார்களே சிவனே விஷ்ணுன்னு சொன்னாக்கா அவர் எந்த வணங்கி எந்த கோரிக்கை செய்தாலும் கூட அதை அவர்தான் ஏற்றுக்கொள்கிறார் காணப்படும் தான் ஏற்றுக்கொண்டு சங்கலம் பண்ணுறார் ஏய் ஏ சிவபெருமானி உன்னை வணங்குகிறான் உன் பொன் பக்தன் அவனுக்கு அனுகிரம் பண்ணான் போ அப்படின்னு உத்தரப்படுவார் அவரோ பண்ணுவார் நல்லா பண்ண மாட்டான் வைகுண்டவாசியாக நாராயணை வணங்குறார்கள் சரி அவர்கள் நாராயண பாகத்தை என்னை வணங்குகிறார்கள் ஏ நாராயண அவன் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்கிறார் அப்போது இல்லைன்னு செய்ய மாட்டேன் இவர் உத்தரவிழனு எதுவும் நடக்கார் அரசாங்கத்தில் முதல் ஒரு ஆள் பிறந்தநாள் உத்தரவிட்டுதான் மற்ற அதிகாரி செய்யலாம் இல்லையே உத்தரவில்லை எதுவும் செய்ய மாட்டான் அதனால இது பவான் கேள்வி சொல்கிறார் யார் எந்த வடிவில் என்னை வணங்குகிறார்களோ நான் அந்த அளவில் இருந்து கொண்டு அவர்களுக்கு அனுகூலம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் இதான் பிரமாணம் அது அங்கே சொல்லப்பட காணப்படும் இல்லை இவர்கள் கண்ணனைன்னு நினைக்கிறாங்க பரிச்சு பக்தி மார்க்கம் இப்படிதான் அதனால இந்து மதத்தில் ஏற்றுக்கொள்ள ஏகரச வியாபகம் எங்க எழுந்திருக்காரு கிடையாது வியாபாரம் இல்லையா மூர்த்தங்களுக்கு இவர்களுக்கு இவர்கள் வடிவம் தாங்கிக் கொண்டு வடிவத்தின் மூலமாக அவருடைய ஆற்றலை உலகம் புறால் பரவியும் இதுபோல சூரிய போல சூரிய எட்டு கோடி மேல் கண்டபுக்கு இருந்துகிட்டு நமக்கு எல்லாம் ஒடி கொடுக்குறார் அவருடைய ஆயிரம் கிரணங்களில் நானூறு கிரணம் உஷ்ண கிரணம் என்றும் முந்நூறு மழை கிழமன்றும் முன்னூறு பணிக்கிழமென்றும் சொல்லப்படும் அதில் அந்தந்த காலத்துக்கு எது எது செய்யணுமோ அது கூட்டி போற அவர் இங்கே வர்றதில்லை பூமி வரதே இல்லை எட்டு கோடி மீள்க்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டு அழகாரம் பாருங்க அது போல தான் அவருடைய ஆற்றல் யாகமாக இருக்கு இதுதான் லீலா விக்கிரக யாபம் பேர் எகரசவானா எங்கோ ஒரே மாதிரி இருக்க சூட்சமாக ஆதாயம் போகாது ஆதாயத்தில் வெள்ள அடக்கம் சூரியசந்திரம் அதுபோல காலபுரமத்தில் எல்லா முகூர்த்தங்களும் அடக்கம் காலபுரம்தான் வியாகமாக இருக்கிறது அவருக்கு சங்கல்பத்தை செய்வது தான் அவர் வேலை செயல்படுத்த போகிற காரிபம் மூலமாக தான் ராஜன் உத்தரவு போடுவான் மந்திரி பிரதமர் செயல்படுத்துவான் அப்படி போல் ஒரு அதனால தான் இந்து எந்த உருவத்தையும் வணங்கலான்னு சொல்லப்படுது பல கடவுள் கொள்கை இன்னும் வந்து உடன்பாடு காரணமே இதுதான் இந்த அடிப்படை அஜித தான் அங்கீகாரம் மண்ணு அதை சாமானிய மக்களுக்கு தெரிவதில்லை துவைதிகளும் தெரியவில்லை சண்டை போட்டுக்கிறாங்க எங்கள் சாம்பேருக்கு எங்கள் சாம்பீர் சண்டை அதெல்லாம் சரி அறியாமையில் உலந்து கொண்டு இருக்கின்ற மக்களுக்கு இதெல்லாம் பிடிபடுறது கஷ்டம்தான் வேதாந்தும் படித்தவங்களுக்கே பிடிபடல மற்றங்களுக்கு பிடிபட படித்தவர்களே துவைந்தான் பேசுகிறாங்க அதனால இந்த அடிப்படையில் தான் பகவான் கீதையில் சொல்றதெல்லாம் அந்த அடிப்படையில் காடபுற அடிப்படை தான் அதே மாதிரி இங்கே சொல்றது பிறகு காடபுற அடிப்படை தான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி காடபுற நிலையும் சித்தப்பிரவ நிலையும் கார்ப நிலையம் எல்லாம் கலந்து வரும் இடத்தை நோக்கி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் ஒரு நடிகன் ராஜநாயகர் போடலாம் மந்திரியாக போடலாம் பெண்ணாக போகலாம் அண்ணா போகலாம் அந்த இடத்துல இருந்தாலும் பேசுவோம் ஆனால் மண்டவனு தான் அப்படி போல் இந்த விவகாரங்களில் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாற்பத்தி நாலாவது இருந்து விசுவ வர்ணனி சொல்கிறார் அதனால தான் அந்த சிறையிறந்து ஓங்கி எவரும் திகழ்தவரும் ஒளி ஏமா கட்டுப்படுத்த முடியாத யாரும் நான் எங்கும் மேலோங்கி வியாபமாகி விளங்கொண்டிருக்கின்ற ஒளி ஜட ஒளி இருக்கிறேன் என்று ஈஸ்வரூபா நிலையில சொல்லி என்ன சில பாட்டில் வரும் எல்லாரும் ஆசை உருகின்ற யாவும் இரதங்கள் கந்தமெனிலே நில்லாதி வருமாறில நிலையாகி நின்ற கைகளோ கைகளோடு கால்கள் எண்ணில் பலவாய் அவற்றின் அறிவாய் நில்லாது நின்று நிகழ்கின்றது என்று உடனாய் விளங்கும் என்கிறார் நில்லாது இறந்து வருமாறு இல்லாது நிலையாக நின்ற எனில்லை நான் எப்படி இருக்கிறேன் நில்லாது இறந்து நிலையில்லாமல் செத்து போறேன் நான் அல்ல வருமாறு மீண்டும் பிறப்ப நான் அல்ல மாறி அப்படி இல்லாமல் நிலையாக நின்ற என்கின்ற எல்லாரும் ஆசை ஒருகின்ற யாவும் எல்லோரும் விரும்புகின்ற முழுமையாக இருக்கின்ற ரதங்கள் கந்தம் எனிலே ரசகந்தங்கள் அப்படின்னா உணவுப் பொருள்கள் போகபாகியங்கள் எல்லாம் இடத்துல தான் இருக்கிறது பல்லார் கைகளோடு கால்கள் எண்ணில் பலவாய் அவற்றின் அறிவாய் அநேகம் கோடி பேர் இருக்கிறார்கள் அவருடைய உடம்பும் கைகளும் கால்களும் எண்ணில் தான் அது காட்டு இருக்குது ஒழிய என்னை ஆதாரமாக கொண்டு இருக்க வழியா வேறு கிடையாது பழுது ஆதாரமாக கொண்டுதான் பாம்பு இருக்கு கணகு ஆதாரமாக கொண்டுதான் நீர் தோற்றுவார் அப்படி போல என்னை ஆதாரமாக கொண்டு வந்து பொய்பொருள் தோற்றுகிறான பலவாய் அனந்த அவற்றின் அறிவாய் அதோடு அவர்களுக்கு சேதனத்திறமை இருக்கிறது உலகத்தில் ரெண்டு பிரிவு சேதனம் அசியாதனம் என்று ரெண்டு பொருள்கள் கல்லும் மண்ணு இதெல்லாம் அசியாதனம் போயிரு சேதம் எழுதை பிறப்பெல்லாம் சேதனம்னு பெயர் உடல்கள் எழுதை பிறப்பு எழுபது எண்பத்தி நாலு இருக்கலாம் அதெல்லாம் அறிவுடையது ஐந்து ஓரளவு ரெண்டு மூணு நாலு அஞ்சருவு ஆறறிவு என்று இப்படி பிரிக்கப்பட்டுவிட்டான ஆனால் கல் மண் செவறு மணல் ஆறு இதுக்கெல்லாம் அறிவு கிடையாது அதுபோல் சேதனாசே ரெண்டு பிரிவு இதில் சேதனங்களை இப்போ சேதனங்களாக இருக்கிறேன் பல்லார் மெய் கைகளோடும் கால்கள் எண்ணில் பலவாய் இருந்தாலும் அவற்றின் அறிவாய் ஜடமாக போக அது இருக்கின்ற அந்த ஜடத்துக்கு நான் அறிவாய் இருக்கிறேன் பிரிப்பதில்லை அங்கங்கே அறிவு கொடுத்துருக்கிறேன் நில்லாது நின்று நிகழ்கின்றது நில்லாது நிலையில்லாமல் நின்று இருப்பா இருந்து நிகழ்கின்றது விளங்கின்றது என்று அழ நாய் சிலது அழிஞ்சு போகிறது சிலது இருக்கிறது எல்லா இடத்துல தான் அழிவு அழியாமல் நிலால் இருக்கிறதோ எல்லா இடத்துல கொய்யா தோட்டிய வாசமாக கிடையாது அதனாலே என்னுடைய வடிவம் விஷம் வியாபகமான வடிவம் என்று சொன்னார் கண்ணின்றி எல்லாம் காண்பன் காலின்றி எங்கும் செல்வன் உண்ணின்ற ஓசையெல்லாம் செய்யின்றி விரைந்து கேட்பன் பண்ணின்ற கையவின்றி பற்றுவன் விடுவனின்றி அண்ணல் நம் முனிவர் தங்கட்கு அவளினன் அறியும் வண்ணம் மீண்டும் சொல்லார் நாற்பது ஆறு பாட்டில் கண்ணின்றி எல்லாம் காண்பன் இவளுக்கு எல்லாம் கண்ணில்லைன்னா தெரியாது போச்சு கூட நான் தடையுதான் ஆனால் எனக்கு கண்ணு தேவையில்லை என்னுடைய அறிவு கண் இருக்கு எல்லாமே தெரிகிறது எனக்கு இந்த ஊனத்தின் எனக்கு தேவையில்லை காலின்றி எங்கும் நடப்பேன் இவளுக்கு காலில்னா போக முடியாது ஆனால் நான் எங்கும் போயிருந்தேன்னு என்ன அர்த்தம் அங்கெங்கே இருக்கேன்னு அர்த்தம் வியாபமாக இருக்கேன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் காண்பது அதுதான் அறிவொடிமாக இருக்கிறதுனாலும் வியாழமாக இருக்கிறதுனாலையும் இது செயல் நடக்கின்றன இன்னின்ற ஓசையெல்லாம் செவியின்றி விரைந்து கேட்பேன் ஆகாயம் சத்தவணம் அதன் மூலமாக தான் சத்தங்களை அனுப்புகிறோம் செல்போன்லாம் பேசுகிறாங்கல்ல ஆக எந்த அதுதான் அலைபேசின்னு பேர் அதுக்கு தொலைபேசி தான் கம்மி மூலமாக அப்படியே கா விண்ணில் அலைஞ்சலைஞ்சு போயிட்டு நம்பர் போயமாட்டிங்க அது அலைச்சரவுடையது பரிசனமான நான் எங்க வியாம இருக்கிறதுனால ஓசை இல்லாமல் எல்லா சத்தங்களையும் செவி என்று கேட்பேன் காது இல்லாம கேட்கிறேன் இந்த காது கேட்டு போனா செவடு கேட்க முடியாது எனக்கு கெடுறதும் இல்லை நான் மருந்து குத்துக்கிறதும் இல்லை அங்கங்கிருந்து அப்படியே கேட்கிறேன் அர்த்தம் அந்தந்த இடத்துல இருந்த சத்தத்தை அப்படியே அதனால தான் எந்த வழியில யார் வணங்கினாலும் அப்படியே கேட்டுக்கொண்டு அந்த அர்த்த இதுதான் இதுதான் காணப்படுற அவர் சங்கல்பந்தான் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறதெல்லாம் தெய்வங்கள் மட்டுமல்ல அவன் அவன் அது மூலமாகவும் நடக்கிறது உண்டு அது மட்டும் இல்லை அந்தரியானது உள்ளே அவர்களுக்கு சொல்லிவிடுவார் அங்கெங்கேயும் அப்படி தூண்டி விட்டு செயல்படுறார் பிரார்த்தத்தை ஏற்படுத்துறது உள்ளன் தூண்டி விரதி வெளியில் தூண்டி வந்து உண்டு விச்சா பிரார்த்தம் உள்ளன் தூண்டு விரார்த்தம் பறைச்சா பிரரார்த்தம் வெளியில் தோன்றுது அணிச்சாபுரார்த்தம் அது இவர் மூலமாக பல விதமாக செயல்படும் மன்னர் போல அது தடுக்க முடியாது தடுக்க முடியாத பிரார்த்தம் அணிச்சா பிரார்த்தம் பலம் உண்டு விச்சாபுரார்த்தம் உள்ளே இருந்து கிளம்புறது அதிகம் வெறுமனாக முடிச்சு பண்ணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் முழுது கூட குறைக்கலாம் முடிச்சில்னா முடியாது குறைச்சா அவர் வந்து அப்படித்தான் அவரோட பிரியம் இருந்தால் குறைச்சிக்கலாம் முழுதுன்னு உள்ளும்ப இறந்திருக்கார் அடிப்பட்ட இறைவனை வணங்குறதுனால எந்த ரூபத்தில் எப்படி வணங்கினாலும் சரி அவர் கேட்டுக்கொள்கிறார் அதான் சொல்ற பகவான் கீதையில் போதல் நீரே பெற்றதே கொண்டு போற்றி காதலால் தூயவன்பவர் தந்த தே கழித்து கொள்வன் ஆவலால் ஈவன் ஒரு ப உண்பைகளே எல்லாம் ஈதலாம் எனக்கா தந்தால் என்னையே எதலாமால் அப்படிங்கிறார் போதலர் இலை காய் நீரே பெற்றதையே கொண்டு போட்டுனார் போது பூ அழல் பூ இல்லை அது இதழ் அதுவள் இல்லை இலை அதுகளை இல்லை தண்ணி பாருங்கள் தண்ணி இருக்கும்பில்ல எங்கேயாவது தண்ணி கூட ஊற்றலாம் தீர்த்தம் இறங்கிவிடுங்க போதலர் இலை காய் நீரே பெற்றதையே கொண்டு போட்டோம் கண்மன் சேர்ந்து கட்டி செய்யலாம் அதனால் ஒரு நிபந்தனை காதலால் தீவென்பர் தந்ததையாக கழுத்திக்கொள்ளணும் பக்தி இருக்கணும் வேண்டாடை போட அதிகாரத்தோட செஞ்சால் பலன் கிடையாது பக்தி இறைவன் இடத்துல பணிவு அன்பு நம்பிக்கை விஸ்வாசம் இந்த முறையில் கொடுக்கணும் இதெல்லாம் என்னவோ சொல்கிறாங்க நானும் பூ போட்டு வரலாறு பூ வந்தேன் அது என்ன கொடுக்குதே இல்லையாருங்க அப்படின்னாக்கா பலம் வராது விதை போட்டோம் தண்ணி ஊற்றுறோம் அது வருல்லையா என்ன ஊத்தியா என்ன என்னால் ஊற்றாம போனா என்ன கட்டுப்போச்சு அப்படின்னா அது போன காதலால் தூயம் அந்த கணக்கு சுத்தம் என்ன காமக்குறவை இல்லாமல் இருக்கணும் தந்ததையே கழித்துக் கொள்வன் கொடுக்க வாங்கிக்கணும் அப்ப என்ன செய்யணும் காதலால் ஈவா நோர்ப்பா உண்ப இவைகளே கொண்டு கொடுக்குற சமயத்திலேயும் சார்பு சொல்லணும் நோர்பிரதம் இருக்கலாம் உண்ப சாப்பிடும் போது சிவா அர்ப்பணம் அதை போட்டுக்கலாம் அது மூலமாக செய்யலாம் இதெல்லாம் வினக்காய் தெரிஞ்சால் இதெல்லாம் எனக்குன்னு சொல்லணும் சிவன்னு சொல்லணும் இந்த விட்ணன் சொன்னாலும் சரி நாராயணன் சொல்லலாம் கோவிந்தம் சொல்லலாம் சரி அர்ப்பணம் சொல்லி சாப்பிடணும் வாயில் போட்டுக்கலாம் சிவா சொல்லி வாயில் போட்டுக்கணும் தண்ணி குடித்தா கூட சிவா அர்ப்பணம் தண்ணி குடிக்கணும் அப்போ கொடுக்க ஏன் என்ன பெரிய வேடிக்கையா இருக்கே தண்ணி குடித்தட அவர் ஏற்றுக்கார அப்படின்னாக்கா அது வேடிக்கைன்னு நினைக்கிறவங்களும் பலன் வராது நம்மனும் நம்மனா தான் பலன் உண்டு என்று கேள்வி சொல்கிறார் கேள்வி சொல்றது யார் அது காணப்பிரம்தான் சொல்ற அதனால காதலால் நிபந்தனை போட்டுருக்கார் பக்தியோடு அந்த பக்தி எவ்வளோக்கு என்ன எடுக்கலாம் நூறு நூறு சதவீதம் தான் பலன் வரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கிடைக்கும் கிடைக்காம போகிறதில்ல பக்தி இல்லாத செஞ்சால் கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது ஆணவத்தோடு ஆங்காரத்தோடு பேராசையோடு டம்பம் கர்வம் ஆங்காரத்தோடு செய்கிறத வரவே வராது அதுக்கெல்லாம் பலன் கிடையாது மாறாக பாவம் உண்டு என்ன அலட்சியம் பண்ண பாவம் உண்டு அதனால தான் எந்த காரியம் செஞ்சாலும் சிவாருப்பணம் ஈஸ்வர்ப்பணம் அதை கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி அதை காரியம் செய்யணும் காரியம் பண்ணால் காரியம் செய்ய காலியத்தை பலன் செய்யணும் காரையும் செய்கிறான் கெட்ட காரையும் செய்கிறேன் அதிகபாபம் பண்ணாக்கா கழுது அதிகமாக வரும் டபுள் பேங்கூட வரும் பத்து மடங்கு நூறு மடங்கு கூட வரும் பலன் அப்படியே பலன் ஈஸ்வனுக்கு அது பலன் எப்படி இருக்கணும் பாவம் செய்த பலன் அந்த பலன் கொடுக்கிறார் அது பாவம் செய்தே மன்னிச்சுக்கோன்னு கேட்கணும் அறியாமல் செஞ்சுட்டேன் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க என்ன அப்படி சுபாவம் மன்னிச்சோன்னு சரி மன்னிச்சுக்குவார் அது என்ன அது நான் செஞ்சு கொடுப்பேன்னா நான் வேணும்னே செஞ்சால் மன்னிக்க மாட்டேன் இன்னும் வேணும்னே செஞ்சு ஆறேன் மணிலே போப்பான் எது தெரியாமல் செஞ்சுட்டேன் சரிப்பான் இது உலகத்தில் உண்டு அதை தெரியாமல் செஞ்சுட்டாக்கா அது சரி போனா போய் விட்டுருவாங்க அவன் தெரிஞ்சாலே செஞ்சேன் என்ன பண்ணுவேன்னாக்கா அதுதான் கிடைக்கும் அதுபோல இறைவனா அப்படித்தான் உள்ளத்திலே உள்ள பானே அது தெரியும் ஏமாற்ற முடியாது அதனால்தான் காதலால் துயொன்பர் தந்ததியை கழித்துக் கொள்வன் காதலால் ஈவா நோற்ப உண்ப இவைகளே கொண்டு பல தெரியும் எது செய்யணும் எல்லாம் செய்யலாம் இதெல்லாம் எனக்கா என்னையே இதெல்லாமும் நிஷ்காம செஞ்சு அடையலாம் காமிச பாபான் கிடைக்கும் அதைத்தான் சொல்றாருங்க அப்படி எப்படி வரும் அது யாவபா எல்லாரும் கிடைக்கும் அவர் கைலாசம் இருக்கார் வயது இருக்காருன்னா அவருக்கு எப்படி செய்து செய்து போகும் அவர் போகாது காணப்படுறோன்னு செய்தி அனுப்பப்படுது அவரே யாகமாக இருக்கார் அதுதான் சொல்றார் வெண்ணின்ற ஓசையெல்லாம் இப்போ நான் சொல்ல சொல்ல அவருக்கு தெரியும் அவரை ஏமாற்ற முடியும் செவியின்றி விரைந்து கேட்பன் பண்ணின்ற கையதே இன்றி பற்றுவன் விடுவன் செயல் செய்யக்கூடிய கையும் இல்லை அவருக்கு ஆனால் கொடுப்பார் வாங்குவார் நம்ம அர்ப்பணம் பண்றோம் சிவார்ப்பணம் பண்றோம் பூஜை பண்றோம் அஸ்வருக்கு சமர்ப்பியா பிரதியோபா சமர்ப்பியாமே அனந்தராவதையும் சமர்ப்பியாமையும்